திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திரு அதிகை வீரட்டானம் திருக்குறுந்தொகை திருச்சிற்றம்பலம் மாசில் உள்வாள் போல் மறியும் மாசிலுள்வாள் போல் மறியும் மணி நீர் திரை தொகுதி ஊசலை ஆடி அங்கு பொன் சிறை அன்னம் குரங்கலுற்ற பாசரை நீலம் பருகிய வண்டு பண்பாடல் கண்டு வீசும் கெடில வடகரைத்தே தேந்தை வீரட்டமே ஏங்கற்றவளை பறை கொட்ட பாசிலை நீடுக அங்கார் குவளை மேலாவி உயிர்ப்ப அருகுலபூங்கார் குறுகிவை சேரும் செரிகெடில கரை வெங்கார் குருசிலை அருள் வைத்த வீரட்டமே அம்மல்கண்ணியரஞ்சனம் செந்துவர் வாயிளையார் வெம்முலை சாந்தம் விலை பெருமாலை எடுத்தவர்கள் தடன் அருங்கிற்கிறங்கார் மெலியக் குடைவார் விம்மு புனற்கெடிலக்கரைத்தேம் எந்தை வீரட்டமே மீனுடை தன்புனல் வீரட்டரே நும்மை வேண்டுகின்றதியானுடை சில் குறை ஒன்றுளதால் நறுநண்ணெருக்கின் தேனுடை கொன்றை சடையுடை கங்கை திரை தவழும் கூனுடை திங்கட்குழவியப்போதும் குறிக்குண்மினே ஏ ஆரட்டதேனும் இறந்துண்டு அகமகமன்று திரிந்து வேரட்ட நிற்பித்திடுகின்றதால் விரிநீர் பறவை சூரட்டவேலவன் தாதையை சூழ்வயலாரதிகை வீரட்டத்தானை விரும்பாவரும் வேதனே படற்பொற்சடையும் பகுமாயரவும் பனிமதியும் சுடலை புடியுமெல்லாம் உளவேயவர் தூய தெண்ணீர் கெடிலக்கரை திருவிரட்டராவர் கெட்டே நடைந்தார் நடலைக்கு நுணையாகும் கண்டீரவர் நாமங்களேம் காலங் கடந்தோர் கண்டத்தராகி கண்ணார் கெடில நாளம் கடிக்கொர் நகரமுமாதிற்கு நன்கி செய்த தாளங்கள் கொண்டும் குழல் கொண்டும் யாழ் கொண்டும் தாமஞ்ஞனே வேடங்கள் கொண்டும் விசும்பு செல்வாரவர் வீரட்டரேம் சுவாமி வீரட்டானேஸ்வரர் அம்பாள் திரிபுர சுந்தரி திருச்சிற்றம்பல